அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகர உயிரின் இலக்கண நியாய விசார வினாக்கள் ஸ்ரீ சுவாமிகளுக்கு ஆட்பட்ட சமரச வேத சன்மார்க்க சங்கத்து அறிஞர்களில் ஒருவராகிய ஸ்ரீ ஆனந்தநாத சண்முக சரணாலய சுவாமிகள் எழுதியவற்றுள் கண்டது புலவர்கள் பலர் அகங்காரத்தால் தம்மை மதியாது இயலறியாது எழுதியவாறே புலமயிர் பெரியோமென்னும் செருக்கு இன்றி அறிவு அறிந்து அடங்கியாரிற் சிலர் எழுதியவற்றில் சில சில இடங்களில் வழுவினர் இவ்வழுக்கள் செருக்கால் வழுவியது அன்று விசாரத்தாலும் சிவானுபவ மேலீட்டாலும் வழுவியது இவற்றை தேவாரந்த் திருவாசகம் முதலிய உண்மை முறைகளில் காண்கின்றோம் இக்காலத்து எமது ஆசிரியரை வணங்கி ஐயரே தேவரீர் எழுதிய சில வாசகத்தினும் செய்யுளினும் கருத்துக்கு விளங்க புலப்படாமை மயக்குகின்ற சொற்றொடர்கள் சில உளவென்று எமது மாட்டாமையார் தோன்றுகின்றது இதற்கு யாது செய்வோம் என்று விண்ணப்பம் செய்ய அவர் ஐய நீர் அஞ்சற்க யாம் எழுதிய வாசகத்தினும் செய்யுளினும் அளவிறந்த குற்றங்கள் இருக்கின்றன என் செய்வேன் விசாரவசத்தால் ஆங்காங்கும் தவறினேன் அதனை பெருங்கருணையுள்ள எமது கடவுள் மன்னிப்பர் மற்றையரும் மன்னித்தல் வேண்டும் யாம் யார் எமக்கு யாது தெரியும் புழுவினும் கடைய புலையரிற் சிரியேம் இதனால் நாணுதல் அடையேன் என்றனர் ஐயர் புகன்ற மாற்றம் எவ்வாறென்று எண்ணி நிற்கும் தருணத்து எம்மை ஆண்டிருக்க பணித்து மீட்டும் சொல்லுவர் அகரவுயிர் என்பது யாது அகரவுயிர்க்கு வரி வரலாற்றின் இலக்கணம் என்னை ஒளி வரலாற்றின் இலக்கணம் என்னை தன்மை வரலாற்றின் இலக்கணம் என்னை உணர்ச்சி வரலாற்றின் இலக்கணம் என்னை அதன் உண்மை அனுபவ இலக்கணம் என்னை அகர உயிர்க்கு வரி உரு இலக்கணம் என்னை ஒளி உரு இலக்கணம் எண்ணெய் தன்மை இலக்கணம் என்னை உணர்ச்சி இலக்கணம் என்னை உண்மை இலக்கணம் என்னை அகர உயிரின் இலக்கணம் என்னை ஒளி இலக்கணம் எண்ணெய் தன்மை இலக்கணம் எண்ணெய் உணர்ச்சி இலக்கணம் என்னை உண்மை அனுபவச் சுரூப இலக்கணம் என்னை அகர உயிர்க்கு வரி சுபாவ இலக்கணம் என்னை ஒளி சுபாவ இலக்கணம் எண்ணெய் தன்மை சுபாவ இலக்கணம் என்னை உணர்ச்சி சுபாவ இலக்கணம் எண்ணெய் உண்மை அனுபவ சுபாவ இலக்கணம் என்னை அகர உயிரின் இலக்கணம் என்னை ஒளி இலக்கணம் எண்ணெய் தன்மை செயற்கை இலக்கணம் எண்ணெய் உணர்ச்சி செயற்கை இலக்கணம் எண்ணெய் உண்மை செயற்கை இலக்கணம் என்னை அகர உயிரின் வரி அதிகார இலக்கணம் எண்ணெய் ஒளி அதிகார இலக்கணம் எண்ணெய் தன்மை அதிகார இலக்கணம் எண்ணெய் உணர்ச்சி அதிகார இலக்கணம் எண்ணெய் உண்மை அதிகார இலக்கணம் என்னை அகர உயிரின் வரி பொது இலக்கணம் எண்ணெய் ஒளி பொது இலக்கணம் எண்ணெய் தன்மை பொது இலக்கணம் எண்ணெய் உணர்ச்சி பொது இலக்கணம் எண்ணெய் உண்மை இலக்கணம் எண்ணெய் அகர உயிரின் வரி சிறப்பிலக்கணம் எண்ணெய் ஒளி சிறப்பிளக்கணம் எண்ணெய் தன்மை சிறப்பிளக்கணம் எண்ணெய் உணர்ச்சி சிறப்பிளக்கணம் எண்ணெய் உண்மை என்னை அகர உயிரின் வரி குணவிளக்கணம் என்னை தன்மை இலக்கணம் என்னை உணர்ச்சிக்குண இலக்கணம் என்னை உண்மைக்குண இலக்கணம் என்னை என்பன முதலாக இவ்வகர உயிர் ஒன்றற்கே இன்னும் பற்பள இலக்கண நியாய விசார வினாக்கள் உளவாயின் என் போல்வார் உணர்ச்சிக்கண் அவ்வினாக்களுக்கு விடை எங்கணம் தோற்றும் ஓரிழுத்திற்கே இங்கணமானால் பற்பல எழுத்துக்களுக்கும் அவ்வெழுத்துக்களாலாகிய சொற்களுக்கும் சொற்பொருள்களுக்கும் விடை கொடுப்பது எங்கனம் ஆகலில் கற்றோம் என்னும் செருக்கை முழுதும் விடுத்து விசாரவசத்தராகி சிவபெருமான் திருவருளை சிந்தி சிந்தித்திருத்தல் வேண்டும் என்று எம்மையோர் பொருளாக கருதி இரக்கத்தால் இசைத்தனர் ஆகலின் கல்வியில் செருக்கடைதல் எவ்வாற்றானும் பொருந்தாது அகர உயிரின் இலக்கண நியாய விசாரவினாக்கள் முற்றிற்று